தமகுருகுரு மதாத்மா தீ நமச்சுமரோம் நாசி திரீவே நம ச சீயஸ்வினாவணே தணம் மே அஸ்வராச்சம் மமாஷ இந்த மந்திரங்கள் எல்லாமே அப்படிப்படி தொகுப்பு தான் அங்கே இருக்க அங்கங்கே இருக்கக்கூடிய மந்திரங்களெல்லாம் தொகுத்து இருக்கிறது என்று வித்யாராய சுவாமி அபிப்பிராயப்படுறார் ஆதிசங்கரர் இதுக்கு தனியாக வியாக்கியானம் பண்ணலை சீக்ஷாவல்லி வித்யாரண்யர் மாத்திரம்தான் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் கடைசியாக பார்த்த மந்திரம் வந்து வேதத்தை மறக்காமல் இருக்கிறதுக்காக தாரணாசக்தி இந்த தாரணாசக்திங்கிறது மனப்பாடமும் பண்ணியிருக்கணும் அர்த்தமும் தெரிஞ்சிருக்கணும் கிராமரோட அர்த்தமும் சொல்லத் தெரியணும் வியாக்கரணத்தோடு ஆக மந்திரம் மனப்பாடமாக இருக்கணும் மந்திரத்தோட அர்த்தம் மனப்பாடமாக இருக்கணும் அந்த அர்த்தத்தை சொல்கிற போது என்னெல்லாம் நியமங்கள் இருக்கோ ஒழுங்க ஞாபகத்தில் இருக்கணும் அதுக்காக வேண்டி தாரணமும் ஹே பிரணே நமகா மே தாரணம் அஸ்து அநிராகரணம் தாரயிதா பூயாசம் மறக்க முதல்ல என்ன சொன்னார்னா எனக்கு ஞாபக சக்தி இருக்கட்டும் மறக்கக்கூடாது என்னைக்குமே மறவாமல் இருக்கின்ற வகையிலே என்னுடைய ஞாபகசக்தி இருக்க வேண்டும் திரும்பவும் பிரார்த்தனை அநிராகரணம் தாரையிதா பூயாசம் அமுஷ்ய அமுஷ்யன்னா இவ்வாறு பிரார்த்தனை பண்ணக்கூடிய எனக்கு கர்ணயோகோஸ்ருதம் கர்ணயோக்ருதங்கிற வார்த்தைக்கு இவர் சொல்கிறார் எக்கிஞ்சிது வேதசாஸ்திராதிக்கம் எதா கதாச்சித்து அப்படி சில சமயம் சில பேர் சில நுணுக்கமான சில விஷயங்களை பெரியவர்கள் சொல்லுவார்கள் அது அனுக்கிரக சக்தி இந்த நுண்மான் நுழை அந்த அனுகிரக சக்தினால் ஒரு ஒரு ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கும் அந்த ஸ்புரிக்கிறத வந்து அப்பப்போ கேட்டுருப்போம் சதஸுலையெல்லாம் அங்கங்கே சதஸுகள்லாம் நடக்கும் அந்த சதஸில் அவரவர்களுக்கு ஸ்புரிக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை அவர்கள் சொல்லுவார்கள் அது வந்து அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும் சும்மா அதுக்கு நிறைய முறைகள்லாம் இருக்குது இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது மீனிங் இதனால் இப்படியும் ஒரு பொருள் சொல்கிறதுக்கு இது இடம் கொடுக்கறது அப்படி சொல்லுவார் அப்படி சதஸுலாம் அங்கே நிறைய கேட்குறோம் இல்லையா அதுவும் வரக்கூடா கூடாது தான் கர்ணயோக முறையாக சாஸ்திரம் படித்தது அப்பப்போ சதஸில் எல்லாம் கேட்கறது அதில் ஏதாவது உண்மையான பொருள் யாரைன்னு சொன்னால் அதை நான் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் அந்த பிரார்த்தனை இருக்குது கர்ணையோஸ்ருதம் மாச்சியோட்வம் அதை நான் விட்டுடக்கூடாதுமா மாச்சியோடம்னா மறந்துவிடக்கூடாதுன்னு அர்த்தம் மாச்சியோடம் என்னிடமிருந்து நழுவும்படி செய்து விடாதே அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது அங்கங்கே தெரிஞ்சுகிட்டே இருப்போம் அப்பப்போ அந்த அறிஞர்கள் சபையில் பார்த்துட்டே இருந்தோமான அவர்கள் அந்த நுணுக்கமாக சொல்கிற போது நமக்கு அது வழங்கும் அதனால் நான் அந்த ஓம்னு முடிக்கிறது என்னென்னா நிச்சயமாக நாம் வந்து ஞாபகசக்தியை பெறுவேங்கிற ஊக்கத்தை வளர்த்துக்கிறது ஓம்ங்கிற வார்த்தைக்கு சொல்கிறார் ப்ராப்னையாம் ஸ்திரம் ஸ்திரம் தாரணாம் ஸ்திரம்னு ஸ்திரம் தாரணம் இது சேஷா நிலையான ஞாபகசக்தியை நான் அடைவேன் என்பது இதனுடைய கருத்து ஓம் என்பதனுடைய பொருள் நிலையான ஞாபகசக்தியை நான் அடைவேன் என்பது கருத்து இனி அடுத்தது ஞானத்துக்கு இன்னொரு சாதனம் ஏகாகிரதா மன ஒருமுகப்பாடு நம்ம பண்ணக்கூடிய ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்கள்லாமே ஏகாகிரதைக்கு தான் கர்மங்களையே ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லை இதை ஜபம் பண்ணினா கூடும்ங்கிறது ரெண்டாவது அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அதாவது ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மங்களையே ஏகாகிரதா சாதனமாக வருகின்ற மந்திரம் புகழ்கிறது ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஏகாகிரத்தை சித்திக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை ஒருவன் ஜபிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கணும் ஜபிக்கணும்னு சொன்னாலே புனப்புனக உச்சாரணும் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அதுக்கு பேர் ஜபம்னு பேர் ஜகாரோ ஜென்ம பகார பாபநாசனா ஜென்ம பாபஹரோ யஸ்மாத் ஜப இத்யுச்சதே புதை ஆகா ஜாங்கிறது வந்து ஜென்மாவை நாசம் பண்ணுவான் பாங்கிறது பா பாபத்தை நாசம் ஆகையினால பாபத்தை நாசம் பண்ணி ஞானத்தை கொடுத்து ஜென்மத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அதுக்கு பேர் ஜபஹான்னு பேர் சிறதத்தில் ஜபத்துக்கு இப்படி ஒரு வியானம் இருக்கு ஜக்காரோ ஜன்மவிட்சேத பக்கம பாபரோய ஜப இத்தை ஜபத்துக்கு அர்த்தம் ஹுத்தந்தபத்தந்தபுத்தந்தபாந்தோம்தம்தபோ தானந்தபோய்தபோ தபாங்கிற வார்த்தைக்கு இங்கே அர்த்தம் வந்து ஏகாகிரதா சாதனம் ஏகாகிரதேன்னு அர்த்தம் ஒரு முகப்பாடுன்னு அர்த்தம் தபாங்கிறதுக்கு சாதாரண தப்சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா உடம்பை வருத்திக்கிறதுன்னு அர்த்தம் தமிழில் சொல்லணும்னா உருக்குதல் மேலான வாழ்க்கையின் பொருட்டு தனது உடலை பக்குவப்படுத்துதல் அப்படின்னு அரிசம் உயர்ந்த வாழ்க்கையின் பொருட்டு தன்னுடைய சரீரத்தை நெறிப்படுத்துதல் அதுக்கு பேர் தான் தபஸ்ஸுன்னு பேர் இந்த தபஸ்ஸுங்கிறது சம் தபாங்கிற சப்தம் வந்து நபும்சுகலிங்கம் அதனால் தபஸ்ஸும்பா ஏன்னா சிரஸ்ஸு தபஸ்ஸு வச்சஸ்ஸு இதெல்லாம் வந்து ராமகா ராமோ ராமாக தபோ தபாகா எல்லாத்துக்குமே இதெல்லாம் விசர்க்க வரதெல்லாம் புள்ளிங்கன்னு நினச்சிடக்கூடாது தபா தப்சி தபாம்சி வச்சா வச்சசி வச்சாம்சி மனஹா மனசி மனாம்சி அப்படி சொல்லுவார் யசஹா யசசி யஷாம்சி இப்போ அந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குங்கிறதுனால தபஸ்னு சொல்கிறோம் அதுக்காக சொல்லுவோம் இங்கே தபஸ் சப்தத்துக்கு அர்த்தம் ஏகாகிரதா மன ஒருமுறைப்பாடு கான்சன்ட்ரேஷன் ஸ்தோத்திரம் பண்ணுறது ரிதம் தபா சத்தியம் தபா ஏற்கனவே பார்த்துட்டோம் ரித்தம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி வந்திருக்கு ரித்தம்னு சொன்னால் அது சரியாக சிந்திக்கிறது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நன்னா சிந்திக்கிறதுக்கு பேர் ரித்தம்னு பேர் யதார்த்த சிந்தனம் ரிதம் அப்புறம் வந்து சத்தியம்னு சொன்னால் ததா பாஷணம் சத்தியம் பேசுறது சத்தியம் நினைக்கிறது ரித்தம் உண்மையை நினைப்பது ரித்தம் உண்மையை பேசுவது சத்தியம் அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கு ரி அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிடத்தையே சொல்லணும் எங்கிட்ட ரித்தம் சத்தியம் சரியாக இருக்கணும் ரித்தன்வ் ஆசிய பரிஷிஞ்சாமி சத்யம் தூத்தேன பரிசீல ரெண்டும் ஒரு தான் மாத்திக்கிறோம் சத்யம் தொர்த்தேன பரிசிஞ்சாமி ரித்தந்தா சத்யன பரிஷிஞ்சாமி சாஜம் பரிசிஞ்சதி சத்யம் தொர்த்தேன பரிஷிஞ்சாமி அக்னிர்வாரம் அசாவாதித்திய சத்தியம்னு வேதம் சொல்கிறது அக்னியை ரித்தம்னு சொல்கிறது சூரியனை சத்தியம்னு சொல்கிறது இது வந்து நம்ம பரிசேசனம் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட போகிற வஸ்துவும் ஹவிஸாக இருக்கிறதுனால போடுறதும் அக்னியில் போட போகிறதுனால அங்கேயும் பரிசேஜனும் பண்ணும் அதே அர்த்தத்தில் பண்ணுறோம் அது ஒரு அதில் மந்திரம் ஒன்று இருக்குது ரிதந்தோ அசத்தியன்னு பரிசோதித்தா மனசா யதார்த்த வஸ்து சிந்தனம் சத்தியம் வாச்சா யதார்த்த பாஷணம் மனசுனால் யதார்த்த வஸ்துவை சிந்திக்கிறதுக்கு பேர் ரிதம் வாக்கால் யதார்த்தமான விஷயத்தை பேசுறதுக்கு பேர் சத்தியம்னு பேர் அதெல்லாம் இப்படி பண்ணிடுவோம்னா ஏகாகிரதை வரும் இப்போது யாருக்கு மனசும் பேச்சும் செயலும் எவ்வளோ தூரத்துக்கு சமமாக இருந்தோ அவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து குழப்பம் இருக்கிற வரைக்கும் அசாந்தி தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது நம்ம பண்ணுற வேலைக்கும் நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம நினைக்கிற எண்ணத்துக்கும் மூணுக்கும் முரண்பாடு இருக்கும் வரை அசாந்தி பூர்ணமான சாந்தி வராது இந்த மூணு என்றைக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்ம சரி பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் மனதுக்கு சந்தோஷம் வரும் அமைதியாக இருக்கும் அதனால தான் வேதம் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணித்து பகவானே என் மனசு வாக்கில் இருக்கட்டும் வாக்கு மனசில் இருக்கட்டும் ரிக்வேத மந்திரம் உபனிஷத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறது வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர் மஜேதி அப்படி ஒரு மந்திரம் இருக்குது ருக்வேத மந்திரங்களெல்லாம் உபனிஷத்துலாம் படிக்கிற போது அதுதான் சாந்தி பாட்டம் இப்படி யஜுர்வேதத்துக்கு சகனாகோ அது மாதிரி அதுக்கெல்லாம் அதுதான் சாந்தி பாடம் வேதஸ்யா வேதத்தில் படித்ததெல்லாம் மறக்கக்கூடாது ஸ்ருதம் மேமா பிரகாசி ம நான் கேட்டதை மறக்கும்படி செஞ்சுடாது அனேனா அதீத்தேனா அஹோராத்ரான் சந்ததாமி இரவையும் பகலையும் நான் அறிவு அந்த வேதத்தை படித்தே கழிப்பேனாக சாஸ்திரங்களை அனேன அதித்தேன அஹோராத்ரான் சந்ததாமி நான் இரவையும் பகலையும் அறிவால் வேத அறிவால் தாங்குகிறேன் ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி தன்மாம் அவத்து தத் வக்தாரம் அவத்து அவத்து மாம் அவத்து வக்தாரம் அதே மாதிரி தான் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி எதுக்கு சொல்றேன் அதில் வாங்மே மனசு பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதான் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் இருக்குதுன்னு தெரியாது தனம் தான்யம்தான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கும் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சுதசம்வத்சரம் தீர்கமாயு வாத்தியானம் தான் திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்க பிரார்த்தனை இருக்குது நிறைய இருக்குது நம்மளை தெரியாமே நல்ல நல்ல பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனாலும் அது இன்னும் அர்த்தவத்தாக பண்ணுற போது பலம் ஜாஸ்தி ரித்தந்தபா சத்தியபா ஸ்ருதம் தபா ஸ்ருத்தங்கிற அர்த்தம் சொல்கிறார் வேதஸ பூர்வ உத்தர பாகையோ அவபோதையோ உபயோகோ மீமாசையோஹோ சிரவணம் ஸ்ருதம் இந்த மீமாசா சாஸ்திரம் இருக்குது வேதத்தோட பூர்வாகம் பூர்வமீமாசா உத்தரபாகம் உத்தரமீமாசா எல்லோரும் சொல்லிடுவார் இந்த வழக்கமாக கோயிலில் அதாத்தோ தர்மஜி ஞாசா அதாத்தோ பிரம்மஜி ஞாசா இந்த ரெண்டு சூத்திரத்துக்கு மேலே தெரியாது அது ரெண்டாயிரம் சூத்திரம் இருக்குது பூர்வமீமாசையில் இதில் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சூத்திரம் இருக்குது இதில் உத்தரமீமாசாவில் இந்த ரெண்டு சூத்திரம்தான் எல்லாேருக்கும் தெரியும் அதாத்தோ தர்மஜி ஞாசா தர்மத்தை பற்றின விசாரம் அதாவது பிரம்மஜிக்னியாசா பிரம்மத்தை பத்தின விசாரம் ஆக இந்த ரெண்டு விசாரமும் பண் நிறைய கேட்கணும் அது இப்படி பாடம் பக்கம் நடக்கிறதே இந்த ஸ்ருத்தம் இதுவும் ஏகாகிரதையை உண்டு பண்ணுறது இப்படியோ கேட்குறோமே ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டுருக்கோம் இல்லையா அது நம்மளியாமல் இந்த கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறது ஆ ஸ்ருத்தம் தபா கேட்குறது தபஸ்ஸு ஏகாகிரதையை கொடுக்கும் சாந்தம் தபஹா சாந்தினு சாந்தம் தபஹான்னு சொன்னால் இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது கண்ட இடத்துக்கெல்லாம் போகாமல் ஞானேந்திரியமும் சரி கர்மேந்திரியங்களையும் சரி எதா தேவையில்லாதெல்லாம் டிவியில் வந்து வேண்டான்னு போயிடுறது தெரிஞ்சு வேணைய வேண்டுங்கிறத பார்க்குறது எதாவது பிரயோஜனம் இல்லைன்னா தொலைஞ்சு போட்டு நுட்டுறது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் கெட்டு மனசை கெடுத்துடும் ஆகையினால அது வேண்டான்னு சொல்கிறது ஆக ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது அதெல்லாம் திரு திருக்குறள்லேயே நிறைய சொல்லியிருக்கு ஒருமைள் ஆமை போல் ஐந்தடக்கல் அப்படி சொல்லியிருக்கு அது இந்திரிய நிகிரகம்னு அர்த்தம் இந்திரியங்களை நல்ல வழியில் கொண்டு போகிறது கீதையில் பகவான் இந்திரியங்களை மோசமாக இந்திரியங்களை அப்படியே மூடி வைக்கணும்னு சொல்லலை விருப்பு வெறுப்பு இல்லாமல் மனசு கட்டுப்படுத்தி எவன் இந்திரியங்களை விஷயத்தில் சஞ்சரிக்க விடுறானோ அவன் மனசு தெளிவாக இருக்குன்னு கிருஷ்ணர் மனசை கட்டுப்படுத்தி விருப்ப வெறுப்பு இல்லாமல் இந்திரியங்களை விஷயங்களில் எவன் சஞ்சரிக்க விடுறானோ அவன் மனசு தெளிவடைகிறது ராகவேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச் சரண் ஆத்மவசை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி பிரசாதம்னா க்ள க்ளாரிட்டின்னு அர்த்தம் மனசில் தெளிவாக இருக்கும்னு அர்த்தம் எல்லாம் சரியாக புரியும்னு அர்த்தம் சாந்தம் தபா தமஸ்தபா தமஸ்தபாங்கிறதுக்கு இங்கே அதுதான் சொல்கிறார் தமஹாங்கிற வார்த்தைக்கு உடம்ப வந்து உபவாசத்தினால விரதங்களால் உப்பு சாப்பிடாமல் அதை சாப்பிடாம எல்லாம் கட்டுப்படுத்திக்கிறோம் இல்லையா அதுதான் இந்திரிய நிகிரத்துக்கு உபகாரம் பண்ணும் ஆகையினால தமகாங்கிறதுக்கு யதோக்த உபவாசாதிபிகி அதுவும் யதோக்தமாக பண்ணணும் மனம் மோனபடி பண்ணப்படாது ஜெயினர் சங்கராச்சாரியை கோட் பண்ணுவார் ஜெயினர்களை மாதிரி பண்ணக்கூடாது ஜெயினர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அளவுக்கு மீறி உடம்பை நாச கஷ்டப்படுத்திப்பார் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க தமம் தமஹா தமஸ்தபா ஷமஸ்தபா ஷமஹ்கிற வார்த்தைக்கு அவர் சொல்கிறார் எதிரிகர்கள்ட கூட கோ கோ கோ கோபப்படக்கூடாது எதிரிகள்கிட்ட கூட கோபப்படக்கூடாதுன்னா அப்புறம் யோசிச்சுங்க குரோதே ஸ்வபி சத்ரு ஸ்வபி குரோதராஹித்யம் சத்ருக்களிடத்திலும் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஷமஹா அப்புறம் தானம் தபா தானம்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தரவிற்கு அது உரிமையாகும் வரை தன்னுடையது என்பதை விடுவது தானத்துக்கு லட்சணம் ஸ்வத்துவ நிவத்தி பரத்துவ அபாதானம் அதுக்கு தான் தானத்துக்கு லட்சணம் சொல்கிறார் இவருன்னு சொல்கிறேன் ராஜாராயண அடிக்கடி சொல்கிறேன் நான் உன்னை கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய அதனால தான் கொடுத்த பிறகு ந மமா அப்படின்னு வேறு சொல்கிறோம் சம்பிரதே ந மமா இந்த வார்த்தை ஏன் சொல்கிறோம்னா இனிமே உங்கள்கிட்ட பொருள் பொறுப்பு நான் அது என்ன ஆச்சுன்னு நான் கேட்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன்னு அது என்ன ஆச்சுன்னு கேட்க முடியாது கேட்போம் இல்லையா சில சமயம் கேட்போம் அப்போ என்ன அர்த்தம்னு சொல்கிறாருன்னா அது தானம் இல்லையா என்னுடையதுங்கிற எண்ணத்தை விடுவதற்கு பெயர் தான் தானம் என்னுடையது ஸ்வத்வ நிவத்தி அதுதான் சொத்துன்னு பெயர் வந்தது சொத்துன்னா ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள்னா ஸ்வத்துவம் என்னுடையது தன்னுடையது என்னும் எண்ணத்தை விடுவது தானத்துக்கு லட்சணம் பரத்துவ அபாதானம் அது அவனுடையது என்னுடையது கிடையாது ஆ தானம் த தானம் தபா யஜம் தபா அக்னிஹோத்ராதி கர்மாணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஏகாக்கிரதை இருந்தது ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா தான் ஏகாக்கிரதை போயிடும் ப்ரோக்ராம் இருந்துன்னு வச்சுங்கோ ஏகாக்கிரதை இருந்து தான் இருக்கும் இப்போ எங்களுக்கு தெரியும் கிளாஸ் முடிஞ்சால் சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடிஞ்சால் ஆஃபீஸுக்கு போகணும் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே என்னெல்லாம் வேலை இருக்குது கரெக்டாக தெரியும் அது முடிஞ்சால் வரணும் ஏகாகிரதம் தான் ஆட்டோமேட்டிக்காக வழி இல்லாமல் அப்போ அவளுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தால் ஏகாகிரதை இருந்துன்னு இருக்கும் அதனால தான் மற்றதில் மனது போகிறது இல்லை அப்போ சா வந்து அந்த ஏகாகிரதை சாஸ்திரியமாக இருக்கிற ஏகாகிரதையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு லௌகிகமாக இருக்கிற ஏகாகிரதையும் இருக்குது சாஸ்திரியமான ஏகாகிரதையை பற்றி இங்கே சொல்றோம் இது பிரசம்சா இதெல்லாம் வந்து கீழான ஏகாகிரதைக்கு சாதனம் கடவுளை தியானம் பண்ணுவது தான் ஏகாகிரதைக்கு உத்தமமான சாதனம்னு முடிக்கிறது அப்போ நமஸ்தபமஸ்தபோ தானந்தபோ யஜந்தபா பூர் புவ சுவா பிரம்மை ததுபா செய் இந்த பூஹு புவா மூன்று லோகத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விராட் தேக ரூபமாக இருக்கிற பிரம்மன் இந்த பூ பாதோ எஸ்ய நாபீர்னு சொல்கிறோமே அந்த தே அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும் நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சகசிரநாமே புருஷாய சாஸ்வதே சஹசிர கோடி யுகதாரிணே நம பத்ம கோஷ ஹய்யோமுகம் அதோ நஷ்டி தியரி ஷதி ஜலமாலம் பிடி விஷயம் மகத் சந்ததும் பத்தியோஷி தியிரகம் சூக்மம் தமின்சித்தில பரமாத்மா வவஸித மந்திரதூரி கண்ணமூடி சகசிரசீரன் ஜூரணம் சொல்லிக்கிட்டு அந்த ரூபத்தை நினச்சிட்டு வரணும் என்ன ஏகராக்கிறது என்ன கஷ்டம் நமக்கோ மந்திரம் தெரியும் கொஞ்சம் அர்த்தத்தையும் நன்னா கொஞ்சம் இல்லை நல்லாவே படிச்சுக்கிறது படிச்சுட்டு அந்த ரூப தியானம் பண்ணுறது ரொம்ப சௌகரியம் சிந்தூரா அருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்க மௌலி ஸ்புரத்து தாராநாயக தியான ஸ்லோகம் இருக்குது நமக்கு அந்த ஸ்லோகத்தை தியான ஸ்லோகத்தை அர்த்தம் படிச்சுண்டு கண்ணை மூடினா தியான சௌகரியம் இல்லாட்டி நிறைய போய் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஏன் ஒன்றும் தெரியா மூச்சை வாங்கி வாங்கி விடுவோம்பா சம்பந்தமே இல்லாத இருக்கும் அது வந்து ஒரு அங்கம் தயான் சாமி ஆல் சிஸ்டம்ஸ் ஆர் நவேஸ் இன்கம்ப்ளீட்டு வைதிகமாக இருக்கிறது ஒன்று தான் கம்ப்ளீட்டாக இருக்குது முழுக்க இருக்குது அதில் ஏதோ ஒரு அம்சத்தை வச்சுன்னா அதே சொல்லிண்டு அது பெருசாகிடுறது நமக்கு யார் பேர்லேயும் துவேஷம் இல்லை கிடையாது ஜனங்கள் புரிஞ்சுக்கணும் வந்து ஏதோ ஒன்று மாத்திரம் பண்ணால் போகிற இதெல்லாம் படிப்படியாக நிறைய சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு சிம்பிளாக வேற இருக்குது ஆகா இது அந்த பிரம்மை உபாஸ்ய ஏதத்து உபாஸ்ய உபாஸ்யங்கிற வார்த்தைக்கு அதை தியானம் பண்ணு விஜாத்திய பிரத்ய ரஹிதம் சஜாத்திய விற்பி பிரவாக பிரத்ய பிரவாகம் குரு ஏத்தது உபாசனம் தபா இது எல்லாமே தபஸ்தான் மனசை ஒருமுகப்படுத்துகின்ற இது இப்போ யார் இதை ஜப்பம் பண்றானோ அல்லது இந்த கர்மாக்களைலாம் ஒழுங்காக பண்றானோ ஏற்கனவே வந்துடுத்து விரதஞ்சஸ்வா இதே தான் பாருங்கள் விரதஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனைச்சா சத்யஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா தப்சஸ்வாத்யாயிரேசா தமஸ்டஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா அக்னேஷ்டஸ்வாத்யாய் பிரவச்சனேச்சா அக்னிஹோத்திர்சஸ்வாத்யாய் வருஷத்து அதிதயஷஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா மனுஷஞ்ச ஸ்வாய பிரவச்சனை ச பிரஜாச்சுவதியாய பிரவச்சனை சஜனச்சுவா பிரவச்சனைச்ச பிரஜாதிஷ்ராய பிரவச்சனைச்ச சத்யமிதி சத்யவச்சாராதர்தபிதி தபோ நித்தௌருசிஷ்டிஸ்வாத்யாயிரவனே ஏவேதிநாக்கோமோத்ய தி தபஸ்தி தப அங்கீந்தபீந்தபவர் சொன்னார் ஒருத்தரும் ஒன்று சொன்னார் அதாவது தப இது தபஸ் பண்ணுறதான் உயர்ந்ததுன்னார் படிக்கிறதும் பாடம் சொல்லித்தரதான் உயர்ந்ததுன்னு சொன்னார் அவர் உண்மை பேசுகிறது தான் தபஸு நார் ஒருத்தர் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டோம் அவர் சொன்ன அத்தனையுமே அத்தனை ரிஷிகளும் ஒன்று ஒன்றுக்கும் பிராதானியம் கொடுத்தார்கள் எல்லாமே நமது வாழ்க்கைக்கு தேவை இனி அடுத்தது ஞானத்துக்கு உபகாரம் பண்ணுறது புண்ணியம் ஞானத்தை பெறாமல் நம்ம வாழ்க்கையை கெடுப்பது பாபம்ங்கிறதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் அதாவது புண்ணியத்தின் பயன் எத்தகையது பாபத்தின் தன்மை எத்தகையதுன்னு பாபத்தை வந்து வர்ணிக்கிறது பாபம் பண்ணுறதுனால என்னெல்லாம் வரும்னு புண்ணியம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னு அழகாக வர்ணிக்கிறது மந்திரம் இதெல்லாம் வந்து தினம் சொல்ல வேண்டியது சொன்னோம்னா இதெல்லாம் மனசுக்குள்ளே பதிஞ்சுகிட்டே இருக்கும் யா விர சம்பித்தூராத்யேவம் புண்ணிய கர்மணோ தூராத் கன்தோவாதி யா சிதாராங் கர்த்தவஹிதா பக்ராமே யஜு விஹ்வயிஷ் கர்த்தம் பதிஷ்யாமி தேவ அமிர்தாத் ஆத்மானம் ஜுகுப் சேத் உன்னை நீ காப்பாத்திக்கணும்னு சொல்கிறது ஆத்மானம் ஜுகுப் சேத் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை நீயே காப்பாற்றிக்கோப்பா எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுனா பேங்கில் ரூபா போட்டு வச்சுக்கிறது தான் காப்பாத்திக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் சாதாரண ஜனங்களுக்கு அதுதானே நீ வந்து எப்போவும் நீ வந்து பாதுகாப்போடு இருக்கணும் பாதுகாப்புங்கிறதுக்கு எல்லாரும் சொல்கிறது இதுதான் ரூபா இருந்தால் என்ன குழந்தைகள் இருந்தாலும் யார் இருந்தாலும் நமக்குன்னு நம்ம ரூபா இருக்கணும் இல்லையா அதெல்லாம் லௌகிகமான விஷயம் நியாயம்தான் நமக்குன்னு நம்ம ரூபா இருக்கணும் இல்லாட்டி நம்ம வந்து கடைசி வரைக்கும் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டா ஆனால் நம்மளை நாம் காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் எப்படி காப்பாற்றிக்கணும்னு வேதம் சொல்கிறது இப்படி தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது வேதத்தில் ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன நான் காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்கிறது நிறைய இப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணு விகித கர்மாக்கள்லாம் பண்ணு எதெல்லாம் சாஸ்திரத்தில் தர்மம் சரான்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஒழுங்காக பண்ணு அது நீ பண்ணுற போதே இங்கே பண்ணுற போதே இதுக்கு ரெண்டு அர்த்தம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற போதே கொஞ்ச நாள்லேயே அதோடய பிரயோஜனம் தெரிய ஆரம்பிக்கும் பண்ண ஆரம்மிச்சான சொல்லப்போனால் இந்த ஜென்மாவே அதனுடைய பிரயோஜனம்தான் இந்த மனுஷ ஜென்மாவே புண்ணியத்தோட பிரயோஜனம்தான் புண்ணியம் இல்லைன்னா மனுஷ ஜென்மாவே கிடைக்காது ஆனால் புண்ணியம் இருந்தால் தான் இந்த வைதிக கர்மாக்களில் நமக்கு ருச்சியே வரும் இன்னும் புண்ணியம் இருந்தால் தான் இன்னும் புண்ணியம் இருந்தால் தான் மோட்சத்தை அடையணும்னு ஆசை வரும் அப்போ இன்னும் புண்ணியம் இருந்தால் தான் நல்ல குரு கிடைப்பார் இன்னும் புண்ணியம் இருந்தால் தான் குரு சொன்னது நல்லா விளங்கும் ஆகையினால் துர்லபம் திரையமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் வாழ்க்கையில் மனுஷனுக்கு மூணு கஷ்டம்னு இருக்கார் ஆதிசங்கர் ஜீவனுக்கு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அப்படியே மனுஷ ஜென்மா கிடைச்சுவிட்டாலும் மோட்சம் அடையணுங்கிற ஆசை வர்றது துர்லபம் அப்படியே மோட்சம் அடையணுங்கிற ஆசை வந்துட்டாலும் சரியாக நம்மளை வழி நடத்துகிற குரு கிடைக்கிறது இருக்கே அதுவும் துர்லபம் துர்லபம் அது மூணும் அனுகிரகம் இருந்தால் தான் அனுகிரகம் வர்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் கடவுள் என்ன சும்மா வரைக்கும் கொடுத்துடுறார் எல்லாத்தையும் நம்ம க கர்ம ததா எப்படி கர்மாவோ வினைக்கு ஏற்ற விளைவு அதைத்தான் அவர் பிளஸ் பண்ணுறார் அவ்வளோதான் நம்ம கர்மா ஜடமாக இருக்கிறதுனால ஜடமாக இருக்கிற கர்மாவை சேதனமாக இருக்கிற பகவான் புரிஞ்சுட்டு பிளஸ் பண்ணுறார் அவ்வளோதான் இந்த மந்திரம் சொல்கிறது யசா விரக்ஷ சம்புஷ்பித்தச நல்லா பூ பூத்துருக்கிற விரக்ஷம் தூராத்து கந்தகா வாத்தி ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே மனம் வர்றது இங்கே ஏதோ வாசனை வர்றது அங்கே ஏதோ மரம் வச்சுருக்கோம்ப்பா சம்பகம் ஒரு சொல்ல இதுலாம் புஷ்பிதஸிய சம்பகாதி லட்சணசிய சம்பக மரம் மல்லிகைப்பூ இது மாதிரி நிறைய வச்சுருக்கோம் இந்த வாசனை வர்றதுன்னா இந்த சந்தன காட்டுக்கு போனால் அப்படி வரும் சந்தன வாசனை வரும் அது மாதிரி நாம் இங்கே பண்ணுற புண்ணியம் சொர்க்கத்து வரைக்கும் வாசனை அடிக்குமா அப்படி ஒரு அர்த்தம் அது மாத்திரமில்லை புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தோம்னா ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு மாதிரி அது முன்னாடியே எல்லாம் பலாம் தெரிய ஆரம்பிச்சோம் சில பேர் சொல்லுவாள் இந்த சனி வர்றதுக்கு முன்னாடியே அதோடய காரியம் ஆரம்பிச்சு கொடுத்துருமா எல்லாருக்கும் அதான் அதில் அதில் தான் ஏன்னா ரொம்ப விசுவாசம்னா அதுதான் வரும் ஏழரை சனி வர்றது ஏழுற சனி வர்றது இருக்கட்டும் அது வர்றதுக்கு முன்னாலே அதுக்கான அறிகுறிகள்லாம் வந்துவிட்டேம்பா அது நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆனால் அப்படி இல்லை இப்போ நான் ஒரு அர்த்தம் வச்சுட்டுருக்கேன் பரலோகத்துக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுன்னு பரலோகம்னால் என்னென்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பேர் பரலோகம் அப்படி சொல்லிவிடுறது இது நம்ம சொல்கிறது இது நம்ம சொந்தக்கதை இது அதாவது வெளிநாட்டில் நமக்கு செல்வமாக இருப்பது நாம் படித்த படிப்பு படிப்புனால தான் இங்கே எல்லோரும் வந்திருக்கா இங்கே நமக்கு செல்வம் எது நம்முடைய படிப்பு அப்புறம் வந்து கஷ்டப்படுற போது நம்முடைய புத்தி நமக்கு ஒரு காரியத்தை பண்ணுற போது நம்ம புத்தி நமக்கு செல்வம் பரலோகே தனம் தர்மஹான்னு பிற்கால அதுதான் சொன்னேன் இப்போ நீ புண்ணியம் பண்ணியானே பின்னால் வந்து புண்ணியம் பண்ணுறது சௌரியமாக போயிடும் இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கோயிலுக்கு போனாலும் ஆன்மீகத்துக்கு போனாலும் மனசு ஒன்று ஒருமுடாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக போய் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சு உங்கண்ணே அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இதுலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும் அப்படியாக பண்ணிகிட்டுருக்கணும் பரலோகே தனம் தர்ம ஒழுக்கமாக இருந்தால் எப்போவுமே செல்வம்னு விதேசே சுதனம் வித்யா வியசனே ஷுதனம் மத்திகி பரலோகே தனம் தர்ம ஷீலம் சர்வத்திர எல்லா இடத்துலையும் நமக்கு செல்வமாக இருப்பது ஒழுக்கமாக இருந்தால் வெளிநாட்டிலையும் சரி கஷ்டம் வர்ற போதும் சரி பல பிற்கால வாழ்க்கையிலையும் சரி பலகத்துக்கு போனாலும் சரி எப்போவுமே அதுதான் செல்வோம்னு சொல்லி அதனால நிறைய புண்ணியம் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சோ கூட தெரியாது இது உலகத்தில் நம்ம பார்க்கலாம் எதுக்குமே உடனே பலன் கிடையாது எந்த காரியத்துக்கும் பலன் காலம் கழித்து தான் வர்றது நம்ம உடனே வந்து என்னமோ என்ன இந்த குரங்கு குரங்குன்னு சொல்லுவாள் சில பேர் சொல்வா எப்படி இருந்தாலும் சரி விதையை நட்டுவிட்டு தினம் தினம் எடுத்து பார்த்தா எப்படி வரும் விதையை நட்டால் கொஞ்சம் நாள் கழித்து முளைக்கும் அது வந்து திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து பார்த்துதுன்னா இன்னும் முளைக்கலையேன்னா போட்டிருக்கேன் நீ விதை அது மாதிரி நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம் எத்தனை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருக்கோம் எல்லாம் அக்குமிலேட் ஆகிடும் சேந்த வச்சு ஒரு நாளைக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் என்னென்னே தெரியல திடீர்னு ஒரே லக்காக இருக்குது அதிருஷ்டமாக இருக்குது இப்படின்னா நம்ம நினைக்கவே இல்லை காரணமே தெரியாமல் எல்லாம் அதிசயமாக இருக்கேன் அப்படின்னா ஜாதகத்தில் குரு வந்து உச்சத்தில் இருக்குதுண்ணா அதெல்லாம் நீ உச்சத்தில் இருக்கணும்னா நீ எதாவது பண்ணியிருக்கணும் ஆக என்ன தான் உச்சத்தில் இருக்கப்பான் நான் ஆக எச்சா விரக்ஷ சம்புஷ்பித யசாங்கிறது எக்ஸ் எக்ஸாம்பிள் எப்படி சம்புஷ்பித விரக்ஷ சம்புஷ்பித நல்ல பூத்து இருக்கிற மரத்துலேருந்து தூராத்து கந்தகா வாத்தி தொகுதூரத்துலேருந்து மனமானது காற்று இழுத்துன்னு வர்றதோ ஏவம் புண்ணியஸ கர்மனக தூராத் கந்தோவாதி அப்படி புண்ணிய கர்மாவும் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் பின்னால் இது பண்ணுவோம் போய் சேர்ந்து வச்சுருக்கோம் அது பிற்கால வாழ்க்கையில் நமக்கு பண்ணுற புண்ணியம் எல்லாம் வீண் போகாமல் காப்பாற்றும் தூராத் கந்தோவாதி இது வந்து புண்ணியத்தை பற்றின ஸ்தோத்திரம் புண்ணியம் பண்ணினா அது வெகு விரைவில் உனக்கு வெகு விரைவில் தான் நர்த்தம் நிச்சயம் பலனை கொடுக்கும் அதுக்காக புண்ணியத்தை பண்ணுறதுல நீ ஆசைப்படணும் இப்போ இப்போ பண்ணிண்டே இரு அது என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது புண்ணியம் பண்ணுறதுக்குன்னு நினைக்காத கஷ்டமாக இருக்கிறதே காரணம் பாபந்தான் அந்த கஷ்டம் பாபத்தினால வந்தது புண்ணியத்தை பண்ணிண்டே இரு கஷ்டம் தானாக போயிட போகிறது விடாமல் பண்ணிண்டே இருப்பா புண்ணியத்தை இப்படின்னு சரி பாபத்தை பற்றி சொல்கிற யசாசி தாராங் கர்த்தே விதா ம பக்ராம் ஹே எத்யுபேஜு வேகவா விஹ்வயிஷ்யாமி கர்த்தம் பதிஷியாமி தேவம் அமிர்தாத் ஆத்மானம் ஜுகுப் சேத் நீ பாபத்தை நீக்கி புண்ணியத்தை பண்ணி உன்ன நீ காப்பாற்றிக்கோ அதான் இந்த மந்திரத்தோட சாரம் பாவத்தை விட்டுட்டு புண்ணியத்தை பண்ணி உடன நீ காப்பாற்றிக்கோ அப்புறம் எத்தனை அழுதாலும் உன்கூட யாரும் சேர்ந்து அழ முடியாது நீதான் உனக்காக அழுதாகணும் சந்தோஷத்தை வேணால் ஷேர் பண்ணிப்பா சிரிப்பா ஆனால் வந்து அழுகிற போது யார் கூட வருவா அதுக்காக எச்சரிக்கிறது அதாவது பெரிய குழி இருக்கான் குழி மேலே பெரிய கத்தியான் குழி பெருசாக இருக்குது அந்த குழி மேலே பெரிய கத்தி அந்த குழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் வர்ணிக்கல அதெல்லாம் சொல்லவும் இல்லை இங்கே வச்சுக்கோங்க கீழே பாம்பு இருக்குது தேடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே மேலே வேறு கத்தி இப்படி போட்டிருக்கு அதில் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப காலை அழுத்தி நடந்தால் காலுதும் மெதுவாக நடந்தால் கீழே விழுந்துருவோம் அசிதாராம் கர்த்தே அவக்கிராமை அவக்கிராமைனா யுவே யுவே அவக்கிராமை ஒவ்வொரு அடியாக வைத்து நான் கடக்கும் பொழுது விழுந்து விடுவேனோ அப்படின்னு பயமாக இருக்குவான் விஹ்வை இஷ்யாமி கால் போயிடும் விஹ்வை கர்த்தம் பதிஷியாமி விழுந்துடுவேன் அப்படிங்கிறதுனால ஏவம் இந்த காரணத்தினால இதுக்கு விளக்கம் சொல்கிறார் எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனாக பாபம் பண்ணினால் பெரியவாள்லாம் என்னை திட்டுவா அப்படி சொல்கிறாரு எல்லாருக்கும் முன்னாடி தைரியமாக நீங்கள் என்ன சொல்கிறது அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபத்தை தைரியமாக பப்ளிக்காக பண்ணுறான் ஒருத்தன் பப்ளிக்காக பாபம் பண்ணுற போது பெரியவர்கள் நிந்திப்பார்கள் நிந்தனை பண்ணுவார்கள் அது நிந்தனைக்கு ஆளாகிடுவேன் அப்பவும் பாபம் விடாது அப்புறம் அது மாத்திரம் இல்லை ரகசியமாக நான் பாபம் பண்ணேன்னா நரகத்துக்கு போவேன் ஆக இந்த இந்த கத்தியில் நடக்கிறதும் குழியில் விழறதும் இதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா கத்தியில் நடக்கிறதுங்கிறது பப்ளிக்காக பண்ணுற போது எல்லோரும் இது பண்ணுறது குழியில் விழுவேங்கிறது நரகத்துக்கு போகிறது வள்ளுவர் வந்து அது அலருங்கிறார் நரகத்தை திருவள்ளுவரும் விடுறதில்ல அண்ணாத்தல் செய்யாத அலரும்பர் இவனை எல்லாம் நரகம் வெளியிலே விடாதும்பர் அதனால் பாவத்தை பண்ணினால் பாபத்தை பண்ணுறதுனால வர்ற கெடுதலை வர்ணிச்சு புண்ணியத்தை பண்ணுறதுனால வர்ற நல்லதை வர்ணிச்சு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது எனவே நீ பாபத்தை நீக்கி புண்ணியத்தை செய்து உன்னை பாதுகாத்து கொள்வாயாக அதாவது எதி பாபம் பிரகடம் கரிஷியாமி ததா லோக்கை அகம் நிந்தியே எதி ரகசி ததா நரகே யாமி அஹம் பீட்யே தகிரகசிச்ச பாபம் ந பாபம் ந கரிஷியே இத்துபரமியதாம் ரகசியமாகவும் பாவம் பண்ண மாட்டேன் பப்ளிக்காகவும் தெரிஞ்சும் பாவம் பண்ண மாட்டேன் ஒரு நாளும் பாபத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவத்தில் வந்து விடுபடு இப்போ இந்த மந்திரம் என்னென்னா புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக புண்ணியத்தை செய்வதால் ஏற்படும் நன்மையை சொல்லுவதற்காக பாவத்தை செய்வதால் ஏற்படும் கெடுதலை சொல்லுவதற்காக இதெல்லாம் சொல்லி அதனால் இந்த வாக்கியம் வந்து நமக்கு அம்மா மாதிரி வேதம் இல்லையா வேத மாதா பிரச்சோதயந்தி நம்மளை நல்ல வழியில் கொண்டு போகிறேன் அதில் தவறுகளை செய்யாதே டோன்ஸுன்னு போட்டிருந்தா அது செய்யாதே டூஸ்னு போட்டிருந்தா அது செய்க்க அல்ல செய்ய கடும் செய்தக்க செய்யாமையாலும் கடும் அதனால் இதை புரிஞ்சுட்டு புண்ணிய பாப்பத்தை புரிஞ்சு பாப்பத்தை நீக்கி புண்ணியத்தை செஞ்சு ஒன்றை காப்பாற்றிக்கோ அதுதான் இதோட இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு இனி மறுபடியும் ஈஸ்வரப்பி நான் பேஷாயிருத்திரசம் உபேத புண்ணிய அனுஷ்டான நஷித்த ஆச்சரவர்ஜித்துத்தர்தேஷம் அயம் அணுவக ஆரம்பத்தை என்ன சொல்கிறார்னா புண்ணியத்தை கடைபிடிச்சு நிஷித்த ஆச்சரணத்தை வர்ஜித பண்ணுட்டான் நஷித்த ஆச்சரணத்தை விட்டுட்டான் விஹித்த ஆச்சரணத்தை அனுஷ்டிச்சிருக்கான் அவனுக்கு மனசு சுத்தமாக இருக்குது சுத்த அந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்கறது புண்ணியத்தை செய்து மனதை தூய்மைப்படுத்தியவனுக்கு இப்பொழுது தத்துவம் உபதேசிக்கப்படுகிறது அப்படி சொல்லணும் பாபத்தை நீக்கி புண்ணியத்தை செய்து உள்ளத்தை செம்மைப்படுத்தி கொண்டவனுக்கு செம்பொருள் இப்பொழுது அருளப்படுகிறது செம்பொருளை பற்றிய தூய அறிவு வழங்கப்படுகிறது அப்படி சொல்லணும் அணோரணி மகதோ மகீயான் ஜந்தோ தமக் பசியோகோ தாத்து பிரசாதன் மகிமான ஒன்றுனா படிப்போம் இந்த மந்திரம் என்ன சொல்வதுன்னா கடவுள் அங்கிருக்கார் இங்கிருக்கார்னா நினைக்க வேண்டாம்ப்பா மலர்மிஷை ஏகினான் அதேதான் மலர்மிஷை ஏகினான் ஏகினான்ங்கிறது வந்து பாஸ்டன்ஸ் ஏற்கனவே இருக்கார்னு அர்த்தம் ஏகுவார் இல்லை ஏகுகிறார் ஏகுவார் அப்படி இல்லை ஏகினான் ஏற்கனவே இருக்கார் அப்பா உண்டை உள்ள தாமரையில் அவரை நீ கவனிக்கணும் எங்கே இல்லாமல் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடுகிறாய் அதனால தான் திருமூலர் சொன்னார் கோயிலுக்கெல்லாம் போகிறதோட நோக்கமே உள்ளுக்குள்ளே கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்கிறார் கோயில் கோயிலாக போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதுடைய நோக்கம் நம்முடைய ஹிருதயத்திலேயே இறைவன் இருக்கிறான்ங்கிறத உணர்றதான் நோக்கங்கிற நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே அப்படிலாம் கோயில் கோயிலாக போனேன்னா அப்புறம் இறைவன் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறத நீங்கள் உணர்வீர்கள் மனத்தகத்தான் தலைமேலான் முடிக்கிற போரும் சொல்வர் அவன் எண்கண் உளானே நிறைய ரவுண்ட் அடிப்பர் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்திற்கு அப்பாலான் இப்பார் செம்பொன் புலத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண் உலானே ஆரம்பிக்கிறதும் மனத்தகத்தான் அப்புறம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவார் போயிட்டு வந்து அவன் என் கண் உடானே முடிச்சு நம்ம பூஜையே அப்படி தான் இங்கேருந்து தான் ஆவாகனம் பண்ணுறோம் ஆவாகனம் பண்ணி கடைசியில் பூஜை முடிஞ்ச உடனே அந்த புஷ்பத்தை எடுத்து கண்ணில் ஊற்றி நெஞ்சில் வச்சுட்டு பூஜையை முடிச்சுவிடுவோம் பூஜை ஆரம்பிக்கிறதும் இங்கேருந்து தான் பூஜை முடிக்கிறதும் இங்கே தான் இதெல்லாம் பண்ண பண்ண பண்ண புரிஞ்சு போய்டும் அப்புறம் இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா குஹாயாம் ஆத்மா நிஹிதா பரமாத்மா எங்கே இருக்காருன்னா புத்தியில் இருக்கிறா குஹான்னா புத்தின்னு அர்த்தம் குஹாங்கிற வார்த்தைக்கு புத்தின்னு அர்த்தம் அஜானத்தோடு சேர்ந்துருக்கிறதுனால புத்தின்னு சொன்னார் நம்ம முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி அஜ்யானந்தானே இருக்குது ஆகையினால குஹாயாம் நிஹிதா அணோரணியான் மகதோ மகீயான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோசந்தோ அஸ்ய ஜந்தோகோ குஹாயாம் ஆத்மா நிஹிதா ஆத்மானா பரமாத்மான்னு அர்த்தம் இந்த ஆத் இந்த மனிதனுடைய இந்த ஜீவனுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார் எப்படிப்பட்டவர் இறைவன்னா அணோஹோ அணியான் அணுவுக்கு அணுவாக இருக்கிறார் அதுக்கு விளக்கம் சொல்கிறப்போ சொன்னார் யோகிகளுக்கெல்லாம் அணு கண்ணுக்கு தெரியும் நமக்கெல்லாம் தெரியாது யோகிகளுக்கு தெரியும் யோகி பிரத்யக்ஷம்னு பேர் இப்போ சயின்ஸ்லேயும் சரி இருக்குது ஆனால் அதுக்கு எவ்வளோ க எவ்வளோ கவனமான வாழ்களுக்கும் எவ்வளோ ஒருமுகப்பாடு இருந்தால் தானே அதையும் தெரிஞ்சுக்க முடியும் அணுவை பார்க்குறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா ஆக யோகிகளுக்கு பிரத்யக்ஷம் பரமாணு பரமாணு இதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அணுவாதங்கிறது நம்மள்கிட்ட நிறைய இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது பரமாணு த்யணுக்கு த்ரீ அணுக்கு இப்படிலாம் சொல்கிறோம் நாம் அந்த ரெண்டு அணு இருக்குது மூணு அணு இருக்குது சேர்ந்து ஒரு அணு தான் இருக்குது இப்படிலாம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த அணுவுக்கு அணுங்கிற போது யோகிகளுக்கும் தெரியாதுன்னு அர்த்தம் யோகிகளுக்கு அணு தெரியும் ஆனால் அதுக்கும் அணு அது அவர்களுக்கும் தெரிய முடியாத அளவுக்கு கான்ஷியஸ்னஸ் தான் சொல்கிற விதம் இப்படி ப்யூர் கான்ஷியஸ்னஸை சுத்த சைதன்யத்தை இப்படி சொல்கிறது அணோகோ அணியான் மகத்தோ மஹியான் இந்த பார்க்குற இந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் இருக்கேன் இதை காட்டிலும் அது பெருசு அணுவுக்கு அணு மகத்துக்கு மகத்து அசிய ஜந்தோகோ குஹாயாம் நிகிதா இந்த குதயத்தில் நம்முடைய எல்லோருடைய ஹதயத்தில் அது இருக்கிறது அதுக்கு என்ன சொல்கிறார் வியாக்கியானக்காரர் நிகிதாங்கிற வார்த்தைக்கு வெளி நான் என்ன அர்த்தம் புத்தி வந்து ஏதோ ஆதாயம் மாதிரி இப்போ வந்து டேபிள் மாதிரி டேபிளில் கிடையாரம் வச்சுருக்கிற மாதிரி இல்லைப்பாது அதில் அறிவால் அறியப்படுகிறதுங்கிறது புத்தியில் அறிவால் அறியப்படும் பொருளாக இருக்கிறது நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்குற போது புரியறது இல்லையா சைதன்யம்னு சொல்கிறோம் சிம்பிளாக புரியும் புரியாமல் போகாது கொஞ்சம் விசேஷமாக கொஞ்சம் ஞானம் இருந்தாலே போகிறோம் எதன் மனது எதனால் அறிகிறதோ மனதால் எதை அறிய முடியாதோ அதுவே பிரம்மம் அதுவே நீங்கிற போது அந்த பொருள் அறியப்படுறதா இல்லையா சொல்லி கொடுக்குறோம் பாடம் எப்படி நடக்கிறதுன்னா மன எதனால் மனது எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதனை அறிய முடியாதோ அப்படிங்கிற போது அந்த பொருளுக்கு ரூப நேரமெல்லாம் இல்லைன்னா கூட மனசை அறிகிறதாக நான் இருக்கேன்னு தெரியுமே அப்போ அந்த வஸ்து எதனால் மனது எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதனை அறிய முடியாதோ அதுவே பிரம்மம் கேனோ உபனிஷத் என் மனசா நம் ஏன் ஆகூர் மனோ மத்தம் நான் சொல்லியிருக்கேன்னா தெரியல இங்கே என் ம கேனோப நிமிஷத்துக்கு இப்படியே மனதால் எதை அறிய முடியாது அப்படி சொல்கிறது மூலம் நமக்கு அது போலப்படும் புரியாமல் போகாது ஓஹோ மனசை நம்ம அறியிறோம் மனசு நம்மளை அறியறதில்ல அப்போ நாம் வேறு தான் மனசு வேறுதான் அப்படின்னு எரி புரிஞ்சு போயிடுப்போம் என்னை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் அந்த வஸ்துவை தான் சைத்தன்யம் சைத்தன்யம் சொல்லுவோம் சுத்த சைதன்யம் பிரம்மம்னு சொல்கிறோம் அப்ப என்ன எப்படின்னா தம் அக்கருத்தும் பசியத்தி வீத்த சோக கவலையெல்லாம் விட்டு விட்டு ரெண்டு அர்த்தம் இருக்கு மற்ற விவகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிறான்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி அக்கரத்துன்னு சொன்னால் கர்மத்தை கடந்த அந்த மெய்ப்பொருளை தாது பிரசாதாத்து மகிமானம் ஈஷம் பஷ்ய பசிய்கிற வார்த்தையோடு கனெக்ட் பண்ணிக்கணும் மகிமை பொருந்தி அந்த வஸ்துவை உலகம் அனைத்தையும் ஆளுகின்ற அந்த பொருளை தாத்து பிரசாதாத்துங்கிற வார்த்தைக்கு நம்முடைய உடம்பின் கருணையால்னு அர்த்தம் நம்ம உடம்பு நமக்கு கோஆப்ரேட் பண்ணணுமே நம்ம வந்து பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறோம் நம்மளும் பிரயத்தனம் பண்ணுறோம் நம்ம தாது பிரசாதாத்துங்கிறதுக்கு கடவுளுடைய அருளால்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் இந்த இடத்துல தாது பிரசாதாத்துக்கு நம்முடைய இந்திரியங்களுடைய அனுகிரகத்தினால நம்முடைய மனசினுடைய அனுகிரகத்தினால பார்க்குறான்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடையிறதுக்கு நாலு அனுகிரகம் வேணும்னு சொல்கிறேன் ஒன்று ஈஸ்வர அனுகிரகம் இன்னொன்று குரு அனுகிரகம் இன்னொன்று சாஸ்திரத்தோட அனுகிரகம் இன்னொன்று நம்ம பாடி மைண்டோட பிளஸ்ஸிங்ஸ் அனுகிரம் அனுகிரகம் நாலு அனுகிரகம் இருந்தால் தான் ஒருத்தன் முழுமை அடைய முடியும் பூர்ணத்துவத்தை அடைய முடியும் ஆக இங்கே தாத்துகுங்கிறது இந்திரிய பிரசாதம்னு அர்த்தம் இந்திரியங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கணுமே நான் இதை பாருன்னா அது எதை பார்த்துதுன்னு வச்சு ஆக இந்திரியங்கள்லாம் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அனுகிரகத்தினால தெரிஞ்சு கொண்டு வீத சோகா பவதி சோகத்திலிருந்து விடுபடுகிறான் இப்போ இந்த மந்திரத்தோட தாற்பயம் என்ன அணுவுக்கு அணுவாயும் சிறியதில் சிறியதாயும் பெரியதில் பெரியதாயும் உள்ள அந்த பரமா பரம்பொருள் அனைவருடைய உள்ளத்தில் உணர்வாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லணும் உணர்வாக விளங்கி கொண்டிருக்கின்றார் பெருமை வாய்ந்த அனைத்தையும் ஆளுகின்ற செயல்களை கடந்த அந்த பரம்பொருளை இந்திரியங்களின் அதாவது பொறிப்புலன்களின் அருளால் உடலின் அருளால் உள்ளத்தின் அருளால் தன்னுடைய உள்ளத்திலேயே ஒருவன் அதனை காண்கின்றான் அப்படின்னு தமிழ் படுத்தின தூய தமிழில் சொன்ன அப்படி அர்த்தம் வரும் உள்ளத்தின் உள்ளேயே அதனை உணருகின்றான் அதுதான் இந்த வந்துறதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு இனி அடுத்தது சப்த பிராணா பிரபவதி தப்தாச்சிஷமித சப்த ஜிஹ்வா சப்த இமே லோகாயு சரந்தி பிராணாகு சப்த சப்த அந்த பரமாத்மா ஏழு விதமாக உலகத்திலே இயங்கி கொண்டிருக்கிறார் அதான் கருத்துங்க சப்த பிராண இந்த இடத்துல இப்பிராணா இந்திரியங்கள்னு அர்த்தம் பிராணசப்தத்து இதெல்லாம் வந்து இடத்துக்கிடம் மாறும் சாதாரண பிராணன்னா உடம்புக்குள்ளே செஞ்சிருக்கிற காயத்துக்கு பேர் தான் பிராணம் சரீர அந்த சஞ்சாரி வாயு பிராணகான்னு பேர் ஆனால் இங்கே சப்த பிராணகான்னு சொன்னால் கண் ரெண்டு காது ரெண்டு ரெண்டு ரெண்டும் நாலு மூக்கு ரெண்டு ஆறு வாய் ஒன்று ஏழு இதுதான் இது வழியாக காரியம் பண்ணிட்டுருக்கு ஆக சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் சப்த அர்ச்சிஷா அதில் பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி சுவைக்கிற சக்தி ஆக இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் மூக்கின் துவாரங்கள் இரண்டு வாய் ஒன்று அது சப்தவை சீருஷண்யா பிராண இன்னொரு இடத்துல இருக்குது சப்தவை சீருஷண்யா சீருஷம்னா என்ன தலை தலையில் இருக்கிற பிராணம் ஏழுன்னா என்னத்தை சொல்கிறது ஆச்சாரியால்னா இதுதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் ஆக சப்தவை ஷீருஷண்யாக பிராணாகாங்கிறதுக்கு பிரமாணம் எப்படி நீங்கள் வாடு இஷ்டத்துக்கு சப்த பிராணாகன உடனே திடீர்னு சப்த பிராணம் இப்படி சொல்கிறேனேன்னா இந்த வார்த்தைக்கும் இந்த வாக்கியம் இருக்குது சப்தவை ஷீருஷண்யாக பிராணா சொல்கிறோம் இல்லையா இந்த இது வரும் வாயுமே பிராணோ ஹிருதே ஹுதயம் மஜி அஹம் அமிரே அமிர்தம் பிரம்மணி என்ன அற்புதமான மந்திரம் அது என் வாக்கில் வந்து அக்னி இருக்கட்டும் என்ன சுடுறது இன்னொருத்தர் சொல்கிறதுங்க அச்சம் சுடச்சுட நல்ல கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காக அக்னிர்மே வாச்சிஸ்ருதா வாயுர்மே பிராணேஸ் சூரியோமே சுஷிஸ் சந்திரமா மே மனசிஸ் ஆப்போ மே ரேதிஸ் ஓஷதி வனஸ்பதையோமே லோம சுஸ்ருதாக இதெல்லாம் காடம் ஓஷதி வனஸ்பதையோமே லோம சுஷ்ருதாக இது இந்த ஓஷதிகள் வனஸ்பதிகள்லாம் வந்து லோமம்னால் இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் லோமம் இதுக்கு பேர் கேசகா தலையில் இருக்கிறதுக்கு பேர் கேசகா ரோமம்னால் தலையில் இருக்கிறது பேர் ரோமம் இல்லை இதுக்கு பேர் தான் ரோமம் நமக்கு தெரிகிறதுல வித்தியாசம் தெரிகிறது இது ரோமஹாங்கிறது லோமம்னு சொல்லுவாள் ரலையோ ரபேதாக ரா லா பேதம் கிடையாது நாரிக்கேழ நாளிக்கேரம் மாதிரி தான் அது மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் இந்த வேத மந்திரம் வந்து அப்படி சொல்கிற போது நான் இதெல்லாம் சரியாக இருந்து நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு அரசு அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி நான் அமிர்தத்தில் சேரணும் பிரம்ம பிரம்மணி அமிர்தத்தில் பிரம் பிரம்மனில் போய் சேரணும் அற்புதமான பிரார்த்தனை தினமும் சொல்லணும் சொல்ல சொல்ல நல்லது ஆத்மா ஆத்மனி ஆத்மா ஹிருதயே ஹயம் மயி அஹமே அமதம் ப்ரமணி புனர்ம ஆனராயுராத் பூன பிராண்புனரானோ ரஷ்வான அந்தம்தோ நிறைய அர்த்தம் இருக்கு இங்கே பாபம் சப் பிராண சைஷிஷியா சப்த அர்ச்சிஷா நான் சொன்ன அதுல பாக்கஷ் இந்த இதுலாம் இருக்கே இதில் பார்க்குற சக்தி இருக்கே நிறைய பேர்ங்கிற இல்லையா என்ன அப்படின்னா சக்தியை காணும்னு அர்த்தம் காதலுக்கு சக்தியை காணும்னு அர்த்தம் இன்னும் சொன்ன என்னது மறந்து போயிடுது காதில் சரியாக விழலை அப்படிலாம் சொல்கிறோமே சப்த அர்ச்சிஷா சப்த சமிதா சமிதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து விஷயாக இதையே ஏழாக பிரிச்சுருக்கோம் ஒரு ஒரு கண்ணுக்கு அதாவது ரூபமே ரெண்டு சப்தஸ்பரிஷ ரூபரச கந்தம் அஞ்சு தான் ஆனால் துவாரம் ஏழா இருக்கிறதுனால ஏழாக பிரிச்சுனுட்டோம் அதையும் அஹ சமிதான சப்த விஷயாக பஞ்ச விஷயாக இந்திரியங்களால் அப்படி பிரிச்சுனுட்டோம் ஆஹ சப்த பிராணாக சப்த அர்ச்சிஷா சப்த சமிதா சப்த சிா uh, சத்த விஷயை இந்திரியாணி சமித்தியே பிரகாஷுத்தான கிரியே எதா ஏகஸ் அப்படி சேந்திரியோ அந்த அனுபவம் சப்தஜிஹ்வாஹாங்கிறது அதனுடைய அனுபவமாக சொல்லப்பட்டு ஏழு விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன ஏழு விதமான இந்திரியங்களின் வாயிலாக ஏழு விதமான இந்திரியங்களின் ஆற்றலின் வாயிலாக ஏழு விதமான விஷயங்கள் ஏழு விதமாக அனுபவிக்கப்படுகின்றன அப்படி போடணும் ஏழு விதமாக அனுபவிக்கப்படுகின்றன இந்த உலக சப்த இமே லோகா ஏஷு சரந்தி நம்மகிட்ட மாத்திரம் இந்த சப்தம் இல்லை வெளியிலேயே சப்த லோகங்கள் இருக்கு ஏஷு சரந்தி பிராணா குஹா ஷயாத் சப்த சப்த இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு உலகனும் உள்ளிலும் புறத்திலும் எல்லாம் ஏழு ஏழாக இருக்குங்கிற ஏழு ரிஷிகள் ஏழு சமுத்திரங்கள் எல்லாம் ஏழேழாக இருக்குது அப்படின்னு சொல்றேன் தாத்பரியம் என்னென்னா எல்லாம் ஏழாக இருக்கிறது அவ்வளோதான் உள்ள பரமாத்மா இந்த உலகத்தில் ஏழு விதமாக காணப்படுகிறார் ஏழு வகையாக அனுபவிக்கிறார்னு அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் பரமாத்மா உடம்புக்குள்ளே இருந்துட்டு இந்திரியங்கள் வழியாக பஞ்ச இந்திரியங்களை அனுபவிக்கிறார்னு அர்த்தம் பஞ்சேந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறாருன்னு சொல்றது அவ்வளோதான் அடுத்தது இவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே உற்பத்தியாச்சுன்னு சொல்றது அத்த சமுதிரா கிரஜச்ச சர்வேஸ்ம்தே சிந்தவரூபா அத்திவாசயோ ரேனேஷ பூதஸ்தி தராத்மா அவர்கிட்டிருந்தே தான் வந்ததுன்னு அர்த்தம் அத்தஸ் அத்தஹானா கடவுள்கிட்ட இருந்து சமுத்ராகா சமுத்திரங்கள்லாம் வந்தது எல்லாம் சொன்னது தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அம்பஸ்பாரே புவனஸ் மத்தியே நாகசை புஷ்டே மகதோ மஹியான் அதுலேயே வரும் இதெல்லாம் இது மாதிரி இறைவன்ட்டு இருந்து தான் இந்த தோற்றங்கள் ஏற்பட்டதுன்னு தத்துவம் தானே சொல்லி கொடுக்குறார் தத்துவம் சொல்லி கொடுக்குற போது எல்லாம் பரமாத்மாக்கிட்டருந்து வந்தது அப்பான்னு சொல்கிறோம் அவ்வளோதான் எல்லாம் சமுத்திராகா சமுத்திராகனா பகுவச்சலத்தில் இருக்குது கடல்கள்னு இருக்குது அதனால நம்ம சந்தே ஆவணியோட சங்கல்பத்தில் பண்ணுறோமே லவனேக்ஷு சுராசர்பி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா லவணம்னா உப்பு சமுத்திரம் இக்ஷு சமுதிரம் கரும்பு சாறு சமுத்திரம் சுறான்னா சுராச சுராசமுத்திரம் சர்பின்னா நெய் நெய்க்கு ஒரு பேர் சர்பிஹி சர்பி அப்புறம் வந்து பால் தயிர் தேன் ஏழு சமுத்திரம் மது சமுத்திரம் ததி சமுத்திரம் பால் சமுத்திரம் எல்லாம் அப்போவே சொல்லியிருக்கான் உங்கள் வீட்டில் தேனாக ஓடும் பாலாக ஓடும் சொல்லுவான் இல்லையா பாலும் தேனும் ஓடும் அப்போவே சொல்லி வச்சுருக்கேன் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த சப்த சமுத்திரம்னு சொன்னால் இந்த சமுத்திரங்கள் அது எங்கேயோ இருக்குங்கிற நமக்கு தெரியாது கிரயான்னால் மலைகள் அஸ் சர்வே கிரயா சர்வே சமுத்திராக அஸ்மாத்து செந்தந்தே சர்வரூப்பாக எல்லா நதிகளும் கங்கை முதலான எல்லா நதிகளும் இதனிடமிருந்தே வந்தது அதஷ்ட விஸ்வா ஓஷதையஹா அது மாதிரி எல்லா விதமான விஸ்வாகங்கிற வார்த்தைக்கு தானியங்கள்னு அர்த்தம் ஓஷதையஹா தானியங்கள் நிறைய மற்றதெல்லாம் சொல்ல வேண்டிதான் என்னெல்லாம் வந்து ஓஷதிகள்லாம் இருக்கோ செடி கொடிகள் மூலிகைகள்னால் ரசாச்ச நரிஷ்மெண்ட்னு சொல்கிறோமே அதுலேருந்து ரசம் இந்த பாகினோ இந்த யக்னே ஏனசேஸ்வாக படித்தோமே அதில் ஊர்ஜம்ங்கிறதுக்கு என்ன போட்டிருக்குன்னா அன்னரசம்னு போட்டிருக்கு அன்னம் மாத்திரம் இல்லை அன்னரசம்னு போட்டிருக்கு ஏனேஷ பூதஸ்திஷ்டத்யந்தர ஆத்மா இந்த இவை அனைத்தையும் தாங்கி அனைத்தினுள்ளும் வியாபித்து இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறார் பிரம்மா தேவானாம் பதவீகாம் ரிஷர் விபிராணாம் மகிஷோ மிருகாணாம் சேனோ கிருத் திருவனானாகும் சோம பவித்ரமத்தே திரேபன்னு இந்த தியானத்துக்காக இது ஆக்சுவலாக இதை வந்து இஸ் ஈக்குவல் டு பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் பார்க்க ப பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் இதனுடைய விளக்கம் விபூதியோகம்னு பேர் கிருஷ்ணர் இதில் அதைப் பார் இதில் என்ன பார் அதில் என்ன பார்ன்னு சொல்லுவார் ஹிமயமலை மலைகளுள் என்னை ஹிமயமலையாக தியானம் பண்ணு தேவர்களுள் என்னை இந்திரனாக தியானம் பண்ணு இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பார் கிருஷ்ணன் மாதங்களில் என்னை மார்கழியாக தியானம் பண்ணு ருத்துக்களில் என்னை வசந்த காலமாக தியானம் பண்ணு இப்படி சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கு பேர் விபூதி யோகம்னு பேர் இங்கேயும் அப்படிதான் தேவானாம் பிரம்மா பிரம்மா தேவானா கவினாம் பதவி ஹி ஒரு கவி பதவிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பதவின்னா பதவி போஸ்ட் இல்லை கவிகளுள் பதவியாக விப்ரானாம் ரிஷிஹி பிராமணர்களுள் நான் ரிஷியாக இருக்கிறேன் மிருகங்களுள் நான் எருமையாக இருக்கிறேன் மிருகானாம் மகிஷகா அதான் ரொம்ப பலம் வாய்ந்து தான் அதனால் மிருகானாம் மகிஷகா கிருத்ராணாம் நான் கழுகு சேனகா அப்புறம் வனானாம் ஸ்வதித்திஹி ஸ்வதித்தின்னா வெற்ற கத்தி வெட்ட கொட கொடு இது கோடாரி வனங்களுள் நான் கோாரியாக இருக்கிறேன் வனங்களை வெட்டும் கோடாரியாக இருக்கிறேன் அப்புறம் வந்து சோமஹா அதாவது மந்திரத்தினால் பண்ணப்படுற சோமம் இல்லை இதற்கு இல்லையா அதை பண்ணி மந்திரசப்த ரேபகாங்கிற மந்திரத்தோடு கூடின நான் நான் வந்து கர்மாக்களை சுத்தம் பண்ணுறேன் ஆக இதெல்லாம் சகுண பிரம்ம தியானம் ப்ர தேவீக்கவீன ரிஷிர்விப்பிராணம் மகிஷோ மிருகாணம்னு சொல்லி கடவுள அந்தந்த ருபத்தில் தியானம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது விஸ்தாரமாக நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகநாபவ சகன்கு ओम தேஜஸ்வினாவஹை ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் zoom <laughs>